அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவலில் சிமானுவேல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு ஆர்வம் ரைட் சகோதரர்கள் புதுமையான சைக்கிள்களை வடிவமைக்க முயன்றார்கள் கிளைடர் என்னும் கருவிகளை வடிவமைத்த ஓட்டோ லில்லியந்தல் என்பவர் மரணமடைந்ததை குறித்து படித்த வில்பர் ஆர்வத்தால் உந்தி தள்ளப்பட்டார் பரப்பது பற்றிய தகவல்கள் அவர்களை பரவசப்படுத்தின அதுவரையில் அந்த துறையில் ஏற்பட்ட முன்னேற்றத்தை பற்றியெல்லாம் அவர்கள் படித்தார்கள் பிறகு விமானத்தை வடிவமைப்பதே அடுத்த முயற்சி என்று இரு சகோதரர்களும் முடிவெடுத்தார்கள் மிதிவண்டி கடையில் வந்த லாபத்தை அதில் முதலீடு செய்வது என்று முடிவு செய்தார்கள் நீண்ட பயணத்தின் முதலடியை போல் அவர்கள் முயற்சி தொடங்கியது நிறைய பட்டங்கள் செய்து பறக்கும் கருவியின் வடிவமத்தை முடிவு செய்தார்கள் பிறகு கிளைடரை வடிவமைத்தார்கள் எப்படி பறப்பது என்று தாங்களே கற்றுக்கொண்டார்கள் மலையின் உச்சியிலிருந்து பறப்பது விபத்தில் முடியும் என்பதால் அதிக காற்று அடிக்கும் கிட்டிகாக் என்கிற இடத்தில் சோதனை தொடர்ந்தார்கள் சில ஆண்டுகளிலேயே மற்றவர்கள் செய்வதை விட அதிக பரிசோதனைகளை செய்தார்கள் பிறகு எஞ்சினையும் உந்து கருவிகளையும் வடிவமைத்தார்கள் இது மற்றவர்கள் செய்த வடிவமைப்புகளிலிருந்து குறைபாடுகளை எல்லாம் கண்டுபிடித்து அவற்றை கலைந்தார்கள் ஆயிரம் டாலர் செலவில் ஒரு விமானம் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டிசம்பர் பதினேழு அன்று ரைட் சகோதரர்களுடைய விமானம் ஐம்பத்தி வினாடிகள் பறந்து சாதனை புரிந்தது ஆம் நம்முடைய ஆர்வம் முயற்சியையும் பயிற்சியையும் நம் வாழ்வில் செயல்படுத்துகிற போது நிச்சயம் வெற்றியை அது பெற்றுத்தரும் நன்றி